அலமது இல்லா ஒசலாத் ஒசலாம் ஆலா ரசூல் இல்ல அம்மா பாத் பேங்கில் வச்சுருக்கிற தண்ணியை குடிக்கலாமான்னு கேட்டிருக்கிறாங்க அதையும் குடிக்காதீங்க அதையும் தவிர்த்து கொள்ளுங்கள் அதுதான் நிச்சயமாக மிகச்சிறந்தது ஊல்லாஹு அலம்